தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே சென்ற வாரம் முழுமையிலும் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் நாம் விலைக்கு பாதுகாக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவ நமக்கு அளித்திருக்கிற சொல்லி முடியாத இவர்களுக்காக மறுபடியும் நாம் நன்றி செலுத்தி கர்த்தர் சோத்திரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நம்முடைய அதிமுகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வித பாகங்களை நாம் எல்லாரும் ஜபத்தோடு கூட வாசித்து ஜானிக்கலாம் இறைமையா தீர்க்கத்தரிசியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஒரு வாசிப்போம் கர்த்தரமேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரைத்தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரைத்தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்குவான் என்று தீர்க்கத்தரிசி விதமாக சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்துதான் தன்னை சிரசித்த கர்த்தர் என்பதை அநேகர் அறிந்திருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து மீது அதிகமான நம்பிக்கை வைக்காதபடி உலகத்திலும் உலக மனிதர் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைத்து இயேசு நாவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி வாழ்கின்ற மக்கள் பெருகியிருக்கின்றார்கள் நம்மளை அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தரிமையை நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாய்க்கிவான் என்று எழுதியிருக்கின்றபடியால் உலகத்திலிருக்கிற ஐஸ்வரிவான்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எல்லாரையும் விட பாய்க்கிவான்களாக இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை தரப்படுகிறது கர்த்தருமே நம்பிக்கையாக இருந்து கர்த்தருமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவன் இயேசுநாதான் தேவன் என்பதை நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் வாழ்க்கை முழுவதையும் அவர் மீது வைத்திருக்கிற மக்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள் நம் அப்படி இல்லாது பிடிக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை மாத்திரமே நம்பி வாழ வேண்டும் அப்படிப்பட்ட மக்கள் ஆறு பாய்க்கிவான்கள் என்று சொல்லி தாவினாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கின்ற பொழுது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அடுத்த சொல்லியிருக்கிறத வாசிக்கலாம் அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேறுகளை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் அறுத்துமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லியறை வாக்குவிதமாக சொல்லுகின்றது காலநிலைகள் மாறும் பொழுது விருட்சிகளுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிடுகின்றது கனிவிரட்சிகள் எல்லாம் கனிவில்லாமல் போய்விடுகின்றது கால்வாய்களிலே தண்ணீர் இல்லாமல் போய்விடுகின்றது மக்களுக்கு செழிப்பில்லாமல் போய்விடுகின்றது அப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்திலையும் தண்ணீரண்டலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரத்திலே மேர்களை விடுகிறதும் உசுணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் அறுத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை சொல்லி யாரு தெரியுமா கருத்தனை நம்பி இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் இயேசுவை சார்ந்த வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் அப்படி வாழ முடியுமா மனிதர்களின் சார்ந்து வாழ்ந்தால்தாலே உலகத்தில் பல நன்மைகளை பெற்றுக் முடியுமா ஆதரவுகளை பெற முடியும் உறவுகளை விட்டுவிட்டால் எப்படி ஆகிறது சொல்லி மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதையே மக்கள் விரும்புகின்றார்கள் சொல்கின்றது கருத்தரை தன் நம்பிக்கையாக வைத்து கருத்தருமேல்னுஷன் பாய்க்கியவான் என்று சொல்லியிருக்கின்றால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்பி இருக்கின்ற மக்கள் மீதமான செழிப்படுவதாக மாலை முடி மனு செலுத்த நமக்கு படிப்புகின்றபடியினால் அவர்கள் இப்படியே இருப்பார்கள் சங்கீதம் ஒன்றாவது சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வாசிக்கலாம் அவர்கள் அவன் நீர்கால நடந்து நிலை உதராத மரத்தை போல் இருப்பதெல்லாம் என்பதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஆடுகளை நேர்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஹரியானையிலே அரசனாக வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படி ஆனதென்றால் ஓட்டு போட்டு வரவில்லை பணம் கொடுத்து பதவி பிடிக்கவில்லை புன்மார்களுடைய வழியில் இரவு வழியை விட்டு வழி நடக்கிற எல்லாருமே துன்பாருக்கமான வழியில் நடக்கிறார்கள் நமக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் போதவர்களாக இருக்கலாம் எக்ஸிபின் வழியை விட்டுவிட்டு வேறொரு வழியில் நடக்கிற எல்லாருமே துன்பார்க்கமாக நடக்கிறார்கள் வழியில் நடவலும் துன்பாருக்கூடிய ஆலோசனை நடவலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார உட்காராமலும் உலகத்துள்ள எல்லா மக்களும் பாவிகளாக இருக்கிறார்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் தெய்வீகத்தை பரியாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வழிகளில் உட்கார்ந்து கொண்டு கடவுள் என்று ஆசிர்வதிக்கவில்லை என்று சொல்லி அன்பானபடி கருத்துடைய வேர்த்தல பிரியமாயிருந்து எனவும் மகளுமைய வேத்தலை ஜாரமாக இருக்கிற மன்சன் பாக்கியவால் அவன் நீர்காணலி நகரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கருவி மரத்தை போவதால் அவன் கருத்தொற்குமான வழிமுறைகள் நம்ம கற்றுத்தந்திருக்கிறபடி நான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கொஞ்ச கால மாற்ற ஆண்டர் மீது நம்பிக்கையாக வைத்து எல்லாம் சிறப்பும் செழிப்புமாக இருக்கின்ற நம்பிக்கை வைத்துக் கொண்டு குறைவிகள் வரும் பொழுது ஆண்டை விட்டு விலகின்ற மனவர்களுக்கு யாரும் இடம் கொடுத்து விடாதபடி கருத்தரையை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏழாம் வாசிக்கின்ற பொழுது மனிதர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் எப்படி இருப்பார் என்று சொல்லி ஆவியான மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து மாமிசமாரது தன் புயமலமாக்கிக் கொண்டு கருத்தரை விட்டு நிலைகிற இறுதியும் உள்ள மனுஷன் சமிக்கப்பட்டவன் என்று கருத்து சொல்கிறார் அந்தர வழியில்லையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகை காணாமல் மனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர் நிலத்திலும் தங்குவாளு சரி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மக்களை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை எல்லாமே நம்மை உண்டாக்கிற ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்க வாழ வேண்டுமா வாழ்க்கை ஆசீர்வாதமாக செழிப்புடையதாக மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அரசு சொல்லுகின்றபடியால் நம்முடைய உணர்வுகள் இறைவனையே நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும் என்கிற உணர்வுடைய மக்களாக மாற வேண்டும் என்று ஆவியார் அவரை சொல்லுகின்ற அரசிய தாவி தனக்கு நம்பிக்கை எப்ப ஆரம்பமானது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறத ஆசைக்கலாம் இருபத்தி ரெண்டாவது ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கலாம் கற்பத்திருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாடு உண்கையில் என்னை உமது பேரில் நம்பிக்கையாக இருக்க பணி நீர் என்று சொல்லி அரசாகி தாவிர் நீரே என்னை கற்பத்திருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாடு நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பணி நீர் என்று சொல்லி அரசன் சொல்லுகின்றார் பயிற்ற மடிய பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே என் நம்பிக்கை கிடைத்து விட்டீர்கள் நமது நம்பிக்கைகள் யாருமீது இருக்கிறது என்பதை நிற மக்கள் அங்கு உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று இருபது ஆட்சி ஆண்டு அவர் சொல்லுகின்றனர் எந்த சூழ்நிலையிலும் அதனால் நீங்க வேலை வாக்கியத்தில் இருபத்தி ரெண்டு மூன்று வாசிக்கும் பொழுது மூன்று நாலு வருஷத்தை வாசிக்கலாம் இஸ்ரவேலின் துதிகளின் மட்டும் வாசமாயிருக்கிற தேவரிடைய மனத்தில் வைத்தார்கள் நம்பின அவர்களை மீறி விடுதித்திருந்த அரசனாகி தாவடி சொல்லுவதை வாசிக்கும் நம்பினவர்களை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கின்றார் மிக பலவிதமான நெருக்கங்கள் வளர்த்துங்கள் கடந்தொலைகள் வியாதிகள் வரமைகள் துன்மார்களுடைய சீற்றங்கள் சாக்கானுடைய பிடியில் விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் வைக்கவில்லை விடுதலை பெற முடியவில்லை மீது விடுவித்தீர் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவரில் நம்பின மக்களை ஒரு அவர் கைவிட மாட்டார் என்று பரிசுத்தாதி நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கின்றது வாழ்க்கை வாழ்க்கை விதமாக இருக்கட்டும் யாரு கேட்டால் எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் வந்தால் நெருக்கங்கள் வரும் என்றுதான் சொல்லுகின்றது காரணம் விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அதற்கு ஆபத்துகள் நெருக்கங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாமே வர முடியும் நம்பினவர்களை விடுதலையாக்க பிழாக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் நம்பின அவர்களை விடுதலை திரும்ப அரசாய தாமதை சொன்னது போல நம்ம அநேகரப்படி சொல்ல முடியாது கிருமி பெற்று இருக்கின்றோம் அதற்காக ஆண்டவரை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அரசியல் அமைப்புகள் நமக்கு உரமாக எழுந்தினாலும் நான் நம்பியிருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் பெருக வேண்டும் என்று பரிசுத்தாவியான சொல்கிறார் என்பதை நிர்மலத்தை சொல்லிக்கொள்ள ஆசிப்படி ரெண்டராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 14 முதல் சில வசனை வாசிக்கின்றபொழுதே அந்தநாக்கிலே கோயவர நம்பி இருந்த ராஜா கூடி நாக்கிலே அருக்கு இப்படிப்பட்ட ஆல நெருக்கங்கள்லாம் வந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தில் படிவாசிக்கின்றோம். தேக்கயாஸ் மாநாதிபதியின் கையில் நிருபத்தை வாங்கி வாசிக்கின்றபோது அவர் காத்திரன ஆresetக்கு போயதே காத்திரக்கும் பாகம் விருந்து காத்திரே நோக்கி கேருதங்கள் மத்திய வாசம்மணிய விசேவே தேவநாயகர் கர்த்தாவே நீர் ஒருவரே ராஜங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் உண்டாக்கி நீர் கர்த்தாவே வந்து செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீரும்போது கண்களை திறந்து பாரும் சனகரி ஜீவனுள்ள தேவரை நிம்பிக்கும்படிக்கு வார்த்தைகளை கேளும் கர்த்தாவே அசிரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளை ஒரு தேசத்தை நாசமாக்கி அவரை தேவரை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷற்கை மரமும் கண்ணும் தானே ஆகையால் அவை நித்துணியாக்கிறார்கள் இப்பொழுது எங்கள் தேவநாய கர்த்தாவே நீ ஒருவரே தேவநாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் எங்களை அவர் கைக்கு நீங்களா லட்சியம் என்று விண்ணப்பம் அணிஞ்சான் இப்படி தேவராலயத்தில் விண்ணப்பம் சமகரிப்பு விதமாக சூரியா தேசத்த ராஜாக்களுடைய படைத்தலைவர் கடிதம் விடுவார் கருத்துக்களை விதமாக தப்பி வைக்கவில்லை மேற்கொள்ளவில்லை அந்த ஜனங்களை விடுவிக்கவில்லை அகை நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் விடுதலாக்குவார் என்று எண்ணிக்கொள்ளாதேயூருடையெல்லாம் எனக்கு அடிமையாகிவிட வேண்டும் என்று கடிதமொழி அனுப்பினார் இசைக்கு அந்த கடையத்தை வாசித்து விட்டு எங்கே கொண்டு போனார் என்று சொல்லுவது ஒரு சாரார் இயேசு என்ற உருவத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்புகிற ஒரு நம்பிக்கைக்கு விடுதலை தருவார் அவர்களுக்கு இருந்தபடியினால் நம்முடைய நம்பிக்கைகள் செலவுகளிலே போர்வடைய ஆரம்பித்து விடுகின்றன விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லையே நம்மை மேற்கொள்கின்றார்களே தூசிக்கிறார்களே செய்வன் அமைக்கிறார்கள் என்று அழைத்து விடுவது ஆண்டவருக்கு கண்ணில்லையா என்று கூட சொல்ல ஆரம்பித்து விடுதல் அப்படி ஆகாத படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று தெரியுமா தேவனுடைய பரிசுத்தேதமாக்கி நமக்கு படிப்புகின்றது கையிலிருந்து நிறுவத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கருத்தரம் நிற்கிறார் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விடுவித்திருந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான பொங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் என்று நம்பிக்கை நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதை பிற மக்கள் உணர வேண்டும் என்று விரும்புகின்றார் அந்த சாதனாக்கு மேசாத்த நோக அங்கிருந்தா திணைச்சார் ஒரு பொருசியை போட்டுவிடும் என்று சொன்ன பொழுது நாங்கள் உத்தரவு சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை உண்டாக்கிய ஆண்டவர் இந்த அக்கிணி சூழலை ராஜாவாகியமுடைய கடத்துக்கும் எங்களை வல்லவராக இருக்கிறார் அப்படியே காப்பாற்றாமல் போனாலும் வருகிறார்கள்ருக்கம் வரிகொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஊரை விட்டு தள்ளி வைப்பார்கள் உயர்த்து பண்ணுவார்கள் இப்படித்தான் இன்றைக்கு மனம் திருமணம் ஆகி கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆவியான சொல்லுகின்றார்கள் அவர்களை விடுவினுடைய கோபம் அதிகமான பொழுது அக்கிலுடைய மேகமும் அதிகமானது என்று தெளிவாக இருக்க ஆறு ராணுவ வீரர்கள் இந்த மூன்று வாலிபர்களையும் கட்டி கொண்டு போய் நெருப்பில் போட போனார்கள் அந்த நெருப்பு இந்த ஆறு ராணுவ வீரர்களை கொண்டு போட்டதாம் மூணு வாலிபர்களும் நெருப்புக்குள்ளே உன் ஆவிக்கொண்டு வந்தார்களாம் அவரோடு கூட தேவகுமாரை போன்ற ஒரு ஒரு லாவுகிறார் காடுகின்றார் இந்த உலகம் இறைவனை காண வேண்டும் என்று ஆண்டு அவர் விரும்புகின்றார் யார் மூலமாக தெரியுமா நமது மூலமாக ஆகினால் நமக்கு வருகிற நெருக்கங்கள் ஆபத்துலே நம்ம தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் மூலமாக நம் அடைகின்ற விடுதலைகளை என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தேவன் அவர்கள் விடுதலை ஆக்கினார் இந்த சிலையை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற நேமுகாத்தினே சார் அவன் சட்டத்தை மாற்றிடுகிறான் சாதனா கமேசாகிற தேவன் அவர் குரோமாக எவன் செயல்பட்டால் அவருடைய வீடு எரிக்கலமாக்கப்பட வேண்டும் என்று சட்டமேற்றினான் என்று கிருஸ்தமான மார்க்கத்தை அழைத்துவிட வேண்டும் என்று சட்டமே திருந்த தலைவர்கள் என்று கிளம்பியிருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலை வெற்றி வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டுமா நம்ம ஆண்டவர் மீது தேவனுடைய ஆலயத்தில் போய் அது யாருமே கிடையாது யார் இருக்கிறார் தெரியுமா தேவன் இருக்கிறார் என்று நம்பியிருந்தபடியால் தேவனுக்கு முன்பாக கடிதத்தை நிடித்து வாசித்தான் என்று நேரத்தில் நமக்கு அந்த நம்பிக்கை செலவழி இல்லாமல் நான் போய்விடுகின்றேன் வந்தால் கர்பனை நம்பிக்கையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அவனை விடுதலையாக்குவார் சொல்லுங்கள் கடிதத்தை விரித்து முன்பாக விழித்து கர்த்தரை நோக்கி கேறுபத்தில் வாசமானிய கர்த்தாவே ஒருவரே பூமியின் ராஜர்களுக்கெல்லாம் தேவனானவர் கர்த்தாவையும் அது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவையும் அது கண்களை திறந்து பாரும் சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேடும் மற்ற உங்களுக்கு கண்ணிருந்தால் காண முடியாது கா இருக்கிறது கேட்க முடியாது நம்முடைய ஆண்டவருக்கு கேட்கக்கூடிய காதலும் காணக்கூடிய கண்களும் இருக்கின்றன அந்த அவளுக்கு மாத்திரமே கருத்தனமே செயல்பட முடியுமே தவிர மற்றபடி நம்முடைய தியாகங்களுக்கு எல்லாம் கடவுள் செயல்படுகிறது என்பதை சென்று கொள்கின்றோம் விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாக யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலேயே கருத்தன் பெரிய காரியங்களை செய்து கொண்டே செய்ய போகிறார் கர்த்தை அசுரிய ராஜாக்க அந்த ஜாதியினர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களின் நெருப்பிலே சுட்டு போட்டது மெய் தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேறியான மரமும் கல்லுதானே ஆகியால் அவைகளை நுறுத்துமொழியாக்கினார்கள் இப்போது தேவனாகிய கர்த்தாவே இது ஒருவரே தேவனாகி கருத்தறிந்து பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியம்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இலட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டே இருந்தார் வாசிக்கின்ற பொழுது அன்ற ராத்திரியிலே நாட்கள் பிந்தவில்லை பகலிலே ஜெம் பண்ணி இருக்கின்றார் ராத்திரிலே சம்பவித்தது என்னவென்றால் ஒரு தேவது புறப்பட்டு அசிரியர் பாலை திரு லட்சத்தி எண்பத்தை ஆறு பேரை சந்தளித்தாரே புதியத்தி எண்பத்தையாறு பேரை சங்கரித்திருக்க முடியுமானால் ஓராயிரம் தேவதூதனை இறங்கி வந்தார் அந்த உலகம் என்னமாக தெரியுமா எல்லாமே இல்லாமல் போயிடப்படும் அதை அறிந்திருக்கிறதே இந்த பிள்ளைகள் ஆகிய நம்பிக்கை ஆர்மீத இருக்க வேண்டும் தெரியுமா ஆண்டவர் எல்லா மனு மக்களை உண்டாக்கிற தேவன் அவர்கள் நம்பவில்லை நாம் நம்பி இருக்கின்றோம் நம்பின அவர்களை விடுவித்தீர் என்று பரிசுத்தர் சொல்லுகின்றார் ஐம்பதாவது சங்கீதம் பங்காலும் வாசிக்கின்ற பொழுது வாசிப்போம் சோத்திரமணியிட்டு உன்னதமானவருக்கு பொறுத்தவரை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் என்னை விடுவிப்பேன் என்னை வலிமைப்படுத்துவோ அல்ல கடவுள் மீது வைத்திருக்க நம்பிக்கை கொண்டி போய்விடாதீர்கள் செலுத்துவதற்கு யோசித்து ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுத்துவார் புரியமான தேவஜன வியாதியாக இருந்தாலும் சரி பகையுடைய சீற்றங்களாக இருந்தாலும் சரி பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவனுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகிறது என்று நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செய்து ஜெம பண்ண வேண்டுமா அவர் நமக்கு விடுதலை கொடுப்பாரை மையப்படுத்த முடியுமா தேவஜனமே தேவனாக இருக்கின்றார் அதனால் தேவ ஜனங்கள் ஒன்றை குறித்து நலங்க அந்தபடி எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் எவ்வளவு வியாதிகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையிலே குண்டிப்பு காங்கள் மருத்துவர்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை குறையலாம் மறுச்சுட முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் எங்களால் அதிகாரம் வாசிக்கின்றோம் இருபதாவது அதிகாரம் கர்த்தை நம்புங்கள் அப்பொழுது நிலை பெறுவீர்கள் என்றார் பின்பவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி வருஷத்துள்ள மகத்துவத்தை ஆயுதம் முன்னாக நடந்து போய் கத்தரை புதியுங்கள் அவர் கிருமை எந்த உள்ளது கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் அதாவது மூன்று ராஜாக்கள் வந்து இத்தொகத்தில் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் மக்கள் ரொம்ப பயன்படுத்தி நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கொஞ்ச பேருக்கு மாத்திரம் மூன்று தேசத்து ராஜாக்கள் பெருகிய கூட்டணி அழைத்து விடுவார்களே அதிகமாக அம்மோறியர்கள் மூவாவீர்கள் ஆகிய மூன்று தேசத்து மக்கள் யாரும் வந்திருக்கிறார்கள் அப்போது தேவனுடைய மனுஷன் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை இங்கே சொல்லி இதான ஆலோசனை சொல்லுகின்றார் யோசபாத் அரசன் மக்களுக்கு அதை புத்திவதியாக சொல்லுகின்றார் சொல்லும்போது அவர்கள் அதிகாரம் எழுந்திருந்து தெகுவாரின் மனாந்தடத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுதல் யோசமாக யூதாவையை குடிகளை கேளுங்கள் கருத்தரை நம்புங்கள் அப்போது நிலைப்படுவீர்கள் நம்புங்கள் அப்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ன வார்த்தை சொல்லப்பட தெரியுமா இத்த ராணுவத்திற்கு முன்னாலே பாடக்கூடிய பாடகளை நிறுத்தி பாட்டு பாடிக்கொண்டேன் இல்லுங்கள் ஜெயம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னது யாருக்கு அது பைத்தியகாரத்தரமாக தெரிஞ்சுது என்னப்பா யுத்த மனு இடத்துல பாட்டு பாட சொல்றா கிடையாது என்று சொல்லி யாரும் நம்புங்க தேவனுடைய தீர்க்க தரிசியில் தேவன் கொடுக்கின்ற வார்த்தை நம்மளும் அநேகருக்கு சில வேளையிலே தேவனுடைய மனிதன் மூலமாக வருகிற வார்த்தைகள் கொஞ்சம் அசட்டுத்தரமாக அதற்கு பரியாசம் பண்ணக்கூடிய ஒரு தன்னரின் தன்மையிலே இவர்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியும் இதுக்கெல்லாம் ஆலோசனை சொந்த விருப்பத்தின்படி உறவினுடைய விருப்பத்தின்படி பெரிய அமர்சுடைய விருப்பத்தின்படி ஆரம்பிக்கின்ற பொழுது திரும்பி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தம்பிக்கு என்று சொல்லுவது தேவனை மாற்றம் தேவனுடைய மனிதர்களை நம்ப வேண்டும் என்று யோசபாத்த அரசன் சொல்லுகின்ற தேவனை நம்புங்கள் தேவனுடைய தெற்கு நம்புங்கள் அப்போது சுற்றி வருவீர்கள் என்று சொல்லி பாடல்களை நிறுத்தும்படியாக ஆலோசனை சொன்ன பொழுது எல்லாரும் என்பது தெரியும் பாடலுக்கு நிப்பாட்டி பாடல்கள் வரமுள்ளவர்கள் எல்லாரும் பாட ஆரம்பித்தார்கள் இவர்கள் பாடி கருத்து துதி செய்ய ஆரம்பித்தவுடனே அங்கு எதிரே வந்திருந்த செய்யும் சாரும் அம்போடியர்கள் மூலாவிகள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் வெட்டி எல்லாருமே அழிந்து போனார்கள் எழுப்பப்பட்ட பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு உருவமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் ஒருவரை கருத்து எழுந்து பண்ணியிருந்தால் விழுந்தார்கள் நமக்கு ரொதுமாக எவ்வளவு பெரிய கூட்டங்கள் எழுப்பினாலும் சரி அவர்களுக்குள்ளே பகைமைகளை உண்டாக்கி புரிதலை உண்டாக்கி அவர்களே ஒருவர் அழைத்துக் கொள்ளும்படியான சூழ்நிலை அன்று உண்டாக்குவார் பரிசுத்த வேதாகமும் ஈடு ஏற மக்கள் எந்த சூழலிலும் பயப்படாதபடி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றே இருக்கட்டும் நஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது கொடியேறியாதிகள் வரும்போது நம்பிக்கைகளை நான் தளர்ந்து போய் விடுகின்றன அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு உலகத்தாருடைய ஆலோசனை கேட்டு மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் அநேகர் கொண்டே போய்விடுகிறார்கள் அப்படி போய்விடக்கூடாது என்று வேதம் சொல்றேன் யோகபக்தனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுங்கள் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் யோகனுடைய புஸ்தம் பதிவுண்டாது அதிகாரியை கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்ப சொல்றாரு தெரியுமா வீடு நிறைய ஆஸ்திகளும் வீட்டை சிச்சை ஆடுபாடுகளும் மிருக ஜீவன்களும் பெருகி காலத்திலே உண்டான சந்தோஷத்தில் அவர் இதை சொல்லவில்லை எல்லாத்து போன பிறகு அருமையான பத்து குழந்தைகளை செத்து போன பிறகு வாலிவு பிராயத்திலே எல்லாம் வாலிவு பிள்ளைகளும் வாகம் நடத்த வேண்டிய வயசு ஆண் மக்களும் பெண் மக்களுமாக பத்து குழந்தைகள் ஒரே நேரத்தில் செத்து போனார்கள் செத்து போறது மாத்திர சரீரமில்லாத குஷ்ரோகத்தை போன்று அழுகி நாட்டு முதலில் தவிர மற்ற எல்லாமே அழகிவிட்டது என்று சொல்லி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிப்பட்ட பரிதாபமான நிலையை தூசித்து உறவினர்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோமா சந்தர்ப்பத்துக்கு ஏற்று நம்பிக்கை சூழ்நிலைகள் மாறும் பொழுது மாற்றம் ஏற்படுவா என்பதை பரிசோதித்து பார்த்து கற்பரையில் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறான் எல்லாம் இழந்து போய் சடமெல்லாம் அணிய நாட்டம் பிடித்த போதிலும் அவருக்கு ஒரு வாஞ்சலத்தில் நம்பிக்கையுடைய மக்களுக்கு தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிற வாஞ்சல் எல்லாம் எங்கே போற தெரியுமா கடவுளை பார்க்க வேண்டும் நம்பிக்கை பெறுக ஆரம்பித்து கடவுளை பார்த்து விட்டால் நெருக்கர்கள் ஆண்டவர்கள் சொல்லவில் கடவுளை பார்க்க வேண்டும் ஏன் அவரை பார்க்க முடியாது என்னோரோட பேசுகின்ற ஆண்டவரை ஆவியலை பேசுகின்ற ஆண்டவரை நான் ஏன் நேரடி அவங்க பார்க்க முடியாது பார்த்து விட்டால் என்னுடைய வேதனைகள் மாறிவிடுமே என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் கருத வேண்டும் என்று சொன்னது அதற்காக சில நெருக்கங்களையும் சில வருத்தங்களையும் சில வியாஜிகளையும் சில வறுமைகளையும் சில இல்லாமகளையும் ஏழாமதை நம்ம இடத்துல முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தேன் கடவுளை பார்த்து கடவுளோடு கூட கழிவுற வேண்டும் என்று விரும்பி ஆளுநர் அழைத்திருக்கிறபடியால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஏழை மக்கள் சோர்ந்து போயினால் எனக்கு மாத்திரம்தானா இப்படி எல்லாருதாகத்தான் இருக்கிறார்கள் என்ன அப்படி அதை அமைஞ்சது என்று அழுது கிளம்பிக் மீட்பு உயிரோடு இருக்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டும் அதிகாரம் இருக்கிறார் என்றும் நாளில் மேல் கடைசி நாளிலே பூமின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் இயேசு வருவதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே உயோபத்தன் தெருக்க தரிசனமாக இப்படி சொல்லுகின்றார் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் பூமி நேர் நெருப்பார் என்று அறிந்திருக்கிறேன் அழகி போன பின்பு மாம் என் மாமிசத்திலிருந்து அந்நிய கண்கள் அல்லும் என் கண்களே அவரை காணும் எனக்குள் சோர்ந்து போயிடும் இந்த வாஞ்சியார் என்னுடைய உள்ளே சோர்ந்து போகிறது அலேலியம் இழந்து போன ஆடு மாடுகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கவில்லை சென்று பத்து பிள்ளைகளை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கவில்லை என்னுடைய அழகான சரிவில் இப்படி உருவளித்து போய்விட்டதே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை என் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியால் என்னுடைய விழுந்திரீங்கள் எனக்குள்ளே சேர்ந்து போகிறது பிரியமான தேவதனமே உன்னுடைய நம்பிக்கைகளில் நாம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்வேன் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒரு முறுக்கின்றது முறையிடுகிறது பின்னிட்டு பார்க்கின்றது மீறுகிறது இப்படிப்பட்டதான துணிகரமான பாவங்களுக்கு நாம் அடிமையாகி காத்துக் கொண்டிருக்காது வரிசை விட்டு விலகி போக முடியும் மனு நிலைக்கு இடம் கொடுத்து விடாதபடி கருத்துமையில் நம்பிக்கை வைத்திருக்கிறான் அவர் இருப்பேன் தெளிவா நான் அவரை பார்க்க போகிறேன் இப்படி பார்க்க வேண்டும் என்றார் பார்த்து விட்டார் என்பதை ஒரு அமைச்சரை பார்த்தால் வேலை கிடைக்கும் புரமோஷன் கிடைக்கும் பேங்கில் கடன் கிடைக்கும் இன்றெல்லாம் மக்கள் பெரியவர்களை பெரிய மனிதர்களிடம் ஆடி ஓடி காத்து கிடக்கின்றார்கள் தேவரை பார்த்தால் என்ன கிடைக்கும் என்பதை தேவ ஜனங்கள் அறியாதபடினாலே அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பது உங்களுக்கு அறிவித்தது அதற்காக நேரம் செலவழிக்கிறதுக்கு மனமில்லை நேரத்தில் கடவுளுடைய சமத்தினை காத்திருக்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் என்ற உணர்வுகளையும் குறைந்து போய் கொண்டிருக்கின்றது அதை மாற்றிக்கொண்டு நம்ம ஒரு புதிய தீர்மானத்தை அமைத்துக் கொள்ளுமாக விதமாக ஆண்டவரை பார்த்து விடுகின்றார் வாசிக்கிற நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கேள்விப்பட்டேன் இப்ப வியாதிகள் எல்லாம் மாறிவிட்டது அவரை தூசி தவரை துன்பப்படுத்தின நண்பர்களுக்காக ஜப பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார் கருத்தனை காணும் பொழுதுக்குள் போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா நம்முடைய தவறுகள் நம்முடைய அறியாமைகள் ஜிக்க வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் ஒரு மரந்த வைரக்கியில் அப்படியே பொத்து அடிஞ்சிட்டு தான் இருக்கு கண்டாபத்தை கையை நிட்டுனா கூட சோத்தரம் கிடையாது தெரியுமா தெய்வீகத்திற்கு அப்பாவில போய் கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகின்றது காணுகின்ற மக்கள் அமிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கின்றார்கள் நாற்பத்தி இரண்டாவது வேண்டுதல் செய்த போது கருத்தரவன் சிறையிருப்பை மாற்றினார் அநேகருக்கு சில சிறையிருப்புகள் வந்திருக்கின்றன சில வேதனைகள் சீருக்கக்கூடாத சில பிரச்சினைகள் வந்திருக்கிறது ஏன் என்று சொல்லி தருகிறதில்லை தங்களை புகைத்தவர்களுக்காக ஜபம் பண்ணாத மனநிலை தங்களை சபித்தவர்களை ஆசீர்வதிக்காத மனநிலை கடத்தலை ஒப்புறாக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனநிலை அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடியினால் சிறையிருப்புகள் அப்படியே இருந்து கொண்டு கடவுளைத்தான் வாஞ்சிக்கின்றோம் கடவுளுக்குத்தான் ஆராதனை செய்கின்றோம் ஏதுவுக்கு ஆண்டு விடுக்க அரசர் என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களுக்காக ஜபம் பண்ணு வேதனைக்காக ஜபம் அதை மன்னிக்கபடியாக இடத்துல வந்தார் என்று சொன்ன பொழுது யோகத்தனுடைய சிறையதர்களுக்காக ஜபம் பண்ணின பொழுது யோகனுடைய சிறையிறுத்தை ஆண்டு மாற்றினார் தொடர்ந்து ஆயிரம் ஆடுகள் ஐநூறு ஏறுமாடுகளுக்கு ஆயிரம் ஏறுபாடுகள் இப்படி எல்லாமே ரெண்டியாக கொடுத்தது மாத்திரமில்லை செத்து போன பத்து குழந்தைகளும் மறுபடி பிறக்க ஆரம்பித்து நீட்டி கொடுக்கப்பட்டவர்களே கடவுளை காண்கின்ற மக்களாக சமயங்களை வீடாக நடவலும் பாவியுடைய வழி இல்லாமலும் பரிகாசகாரம் உட்கார உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகவையின் வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் சென் பாய்க்கியவான் அவன் நீர்கால் நிலுவரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கடியை தந்து மரத்தை தரப்பட்ட தெரியுமா எல்லாம் படிச்சுட்டு காத்துல பறக்க சண்டை கிளாஸ்ல உப்பிச்ச படம் தான் இருக்கு இப்ப அதுக்கெல்லாம் மனசு இடம் கொடுக்குற எங்கையா நேரம் இருக்கு கீ பார்க்க இருக்கு தெருல கூத்தாடு பார்க்க நேரம் இருக்கு பொழுதுபோது இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடி நான் கடவுளையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு பெருகெட்டு நாள் அழியம் அந்த ஆசையை நமக்கு தருவதற்காக நான் சில நெருக்கங்களை சில சிறையிருப்புகளை நமக்கு அதில் இருந்து விடுதலை பெற முடியாத கவிப்புகளை தந்து கொண்டிருக்கிறார் உணர்ந்து தேவ ஜனங்கள் தேவனை பார்க்க வேண்டும் நாம் தவறு செய்யவில்லைதான் திலாரை ஏன் வேதனை தேரவில்லை ஏன் கடன் விலை மாறவில்லை ஏன் கண்ணீர்கள் மாறவில்லை ஏன் நிந்தைகள் அவமானங்கள் மாறவில்லை என்பதை உணர்ந்து கடவுளை பார்க்க வேண்டும் என்ற வான்சியோடு கூட நம்முடைய இதயத்தை மாற்று போதிலும் கூட பேசுற போதிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை விடத்தில் சிவப்பு வந்தோடு கூட பேசக்கூடாதா என்று கூட காத்துக்கொண்டிருந்தாராம் ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய வீட்டை தேடி போகின்ற பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மனிதாக இருந்து உலகத்தில் தோண்டி வந்த பிறகு நம்மை பின்பற்றி வந்த மக்களிடம் ஒரு நாள் இப்படி ஆண்டு வரை சொல்லி வந்தார் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது நிமர்சனம் உங்கள் பிதாவாகி அவருகாம் உங்களுடைய நாளை காண ஆசையா இருந்தால் கண்டு கரிகூர் அலே அன்றைக்கு இருந்த யூதலுக்கு அங்கு ரொம்ப விகரப்பமாக இருந்தது உனக்குமே ஐம்பது வயசு கூட ஆகல அவரை எப்படி ஆகும் நூற்றாண்டுகளுக்கு காரணம் அவர் யாரு என்று அறியாதபடி பிடிச்சார் ஆன் புரியமான தேவசன்மையை நமக்கு அந்த அறிவை தந்திருக்கின்றார் அவர்தான் உலக ரசிகர் நலிய நம்மை பாவத்தில் அறிவை திறந்து மீட்டெடுத்த ரசிகர் அவர்தான் இந்த அறிவை நமக்கு தந்தது மாத்திரமல்ல அவரோடு உரவாடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது ஜீவனை கொடுத்த அன்பிலும் மேலான அன்பு வேறு என்பதில்லை என்று இரையசி சொல்லியிருக்கிறபடி அவ்வளவு அதிகமாக நடத்தவர் அன்பு கூர்ந்திருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் இறைவன் மீதே இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் போதுமானவர் எல்லாம் போய்விட்டால் திருப்பி தரமோனியம் என்கிற நம்பிக்கை பெருகுமானால் அந்த நம்பிக்கையில ஜெயம்பரட்சியம் என்பதை அறிவித்து நம்பிக்கை இல்லாதபடினால் விசுவாசம் இல்லாதபடினால் தான் அநேகர் அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது நம்முடைய விசுவாசம் என்னும் பெருக வேண்டும் அதிகமாக வேண்டும் என்று ஆம்பிகளவில் கூறுகிறதுக்காக ஆண்டவரின் சோத்தரிப்பு சதுரிய ஒன்பதாம் அடி ஆறு பனிரெண்டாவது வாசிக்கின்ற பொழுது ஏதமாக செல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரண்க்குள் திரும்புங்கள் நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆவியான சொல்லுங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நம்பிக்கை ஆண்டிருந்து நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் ஏராளமான பேரில் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையுடைய எங்கே போய் நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் நன்மை தருவேன் இன்றைக்கே தருவன் என்று அவர் சொல்லுகின்ற உலக பிரகாணமான நன்மைகளுக்காக மாத்திர மக்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள் தேடிக்கொண்டு பாவ சிறைக்குழு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பரவல் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் தெரியும் சொல்லுகிற நம்பிக்கையுடைய சிறைகளே அரணக்குள் திரும்புங்கள் கண்டிப்பாக தருவீன் ஆன்மீகத்திற்கும் சரீரத்துக்கும் ஆசீர்வாதத்தை தருவேன் விவசாயம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வாசிப்போம் அக்காலத்தில் யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது நகரம் நமக்கு உண்டு லட்சியப்பையை அவருக்கு மதிலும் அருணுமாக ஏற்படுத்துவார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரதேசிப்பதற்காக ஆசிரியர்களை தரவுகள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் அக்காலத்திலே உயிராதேசத்திலே பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு லட்சியப்பையை அதற்கு மதிலும் அருணமாக ஏற்படுத்துவார் அங்கு உள்ள போகிற மக்கள் எல்லாம் ரஷிக்கப்படுவார் என்பது அதனுடைய பொருள் ரட்சிப்பு தான் அதனுடைய பதிலும் அருணுமாக இருக்கின்றது அந்த அருணுக்குள்ளே புகழ்ந்த மக்களுக்கு ஆன்மீக ரட்சிப்பு கிடைக்கின்றது சரி பிரகாரமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவென்றது இன்றைக்கே தருவது என்று எழுதியிருக்கிற மட்டினால் பாவமன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாஞ்சி கிறிஸ்தவ மதத்துக்கு குறைந்து போயிட்டோம் அந்த மாஞ்சி இருக்குமானால் அந்த ரஷிப்பு எங்கே கிடைக்கும் என்று தேடி கண்டுபிடித்ததை பெற்றுக் கொள்வதற்கு மனவர முடியும் உலக பிரகாரமான நன்மை கிடைக்கிறது போதும் தானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வெட்டிப்பான நன்மை தருவோம் உடைய சிறைகளே என்று சொல்லுவேன் சொல்லுகின்றது ஆண்டவர் தான் என்று நம்பிக்கொண்டிருந்த போதிலும் பாவ சிறைக்குள் இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகின்றது அரண்க்குள்ளே உங்களுக்கு வெட்டிப்பான நன்மை கொடுக்கப்படும் வெற்றிப்பு எங்கே கொடுக்கப்படும் தெரியுமா அப்போது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாசிக்கலாம் அப்போது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் கருத்தர் அனுதனமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்து போல வெற்றிப்பை அதற்கு மலிவு மரணமாக ஒரு பரிசுத்த நகரம் பரிசுத்த சபை உலகத்தில் உருவாகப் போகின்றது என்று விவசாயத்திற்கு சொல்லுகின்ற அருமையான தேவ ஜானமே நாம் அந்த அரணுக்குள் வந்திருக்கின்றோம் ஆன்மீக சிபி அடைந்திருக்கின்றோம் ஆல அறிஞம் உலகம் தரக்கூடாது ஒரு பெரிய சமாதானத்தை அடைந்திருக்கின்றோம் எத்தனை கோடி சொல்ல கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் உலக பிரகாரமான நன்மைகளை வாங்கிக் கொள்ளலாம் வசதியை பருகை கொள்ளலாம் செல்வங்களை அடைந்து கொள்ளலாம் பணம் கொடுத்தவர் சேர்த்துக் கொண்டு வந்தார் அந்த அரணத்துக்கு ரஷிப்பையே மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறது போல அந்த அரணுக்குள் வர வேண்டும் என்று தீர்க்க தரிசி ஆகிய சகேரியாவை ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்குள் திரும்ப கண்டிப்பா அது என்று கேட்டாரு மரனுக்குள் வந்திருக்கின்ற மக்களும் வெளியே கொண்டு போவதற்கு போராடுகிற காலமாக இருக்கிறது சமை என்பதை கேள்விப்பட்டிருந்த போது தீவிரமாக போராடுகிறதை காணுகின்றோம் போராடுவான் என்று வேதமும் சொல்லுகிற புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது படி வாசிக்கலாம் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வாசனம் சிலரடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் மிகவும் சிறப்படுத்தும் என்று சொல்லித்திருக்க தரிசி விதமாக சபைக்குள் இருக்கிற மக்களுக்கு அரணுக்குள் இருக்கிற உங்களை வெளியே கொண்டு போவதற்கு சாத்தான் விரும்புகிறான் சிலரடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் ஹலே சபையின் ஐக்கியத்தை பாதுகாப்பது கிடையாது உனக்காக சிதம்பெண்ணு ஆட்கள் கிடையாது ஆட்கள் இருக்கிறார்கள் ஆகையினால் சென்று விடாது என்று சொல்லுகிற எச்சரிக்கிறது சிலரடிக்கிற முகத்துக்கு முன்பாக வருகிறான் அருணை காத்துக்கொள் வழியே காவல் பண்ணு சாத்தான் எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி உன்னுடைய உள்ளத்தில் வருகிறான் என்பதை அறிந்து அப்படி வருகின்ற இடத்திலே காவல் பண்ணு சுந்தரின் மூலமாக பார்வையின் மூலமாக பேசிய மூலமாக காவல் பண்ணு அரையை கட்டியாய் கட்டிக்கொள்ளும் உறுதியாக தைரியமாக வைத்துக் கொள் ஒரு எந்த சுந்தரை இடம் கொடுக்காத கொடுத்து விடாதே அரை கட்டியாய் கட்டிக்கொள்ளும் பலனை மிகவும் சிறப்படுத்த ஆயுதம் நிறைந்து ஜெனித்து ஜெலித்து பலத்தை புதுப்பித்துக் கொண்டு அப்பொழுது அரணுக்குள்ளே தொடர்ந்து காக்கப்படுவாய் நண்பரப்பட போகின்றது இந்த உலகத்திலே எல்லா செலவும் அழிந்து போகக்கூடிய காவல் வர போகின்றது அதற்கு அப்புறம் ஆசிர்வாதம் உண்டு என்று எதிர்கிறது வெளிப்படுத்தலாகவும் ஐந்தாவதுக்கு ஆறு ஒன்பது மற்றும் சனத்தை வாசிக்கின்ற பொழுது உங்கள் நியமனத்துக்கு முன்பாக நீங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாங்கம் என்று புதிய பாட்டை பாடினால் என்று சொல்லி போசனாய் சொத்து யோகாங்கின்ற தரிசனத்தை இன்னும் நீத்திருக்கின்றார் சென்ற ஒரு போன்ற மக்கள் இப்படிப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருப்பார் என்று சொல்லி சொல்ல தேவரின் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்து ஏனில் என்று அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசகாரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கண்டு உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாகவே ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகிறீர்கள் நன்மை தருவேனது இன்றைக்கே தருவேன் சிறியறை வாக்குச்சுவன் பெருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ளும் போது இந்த ரெண்டு பதவிகள் நமக்கு கிடைக்கின்றன ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் வாழ்கின்ற ஒரு வாழ்வு கிடைக்கின்றன எங்க கிடைக்க போகிறது தெரியுமா அருணுக்குழு வருகின்ற மக்களுக்கு கிடைக்க போகிறது வருஷம் அரசாட்சிக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்க போகின்றது தேவதாகி நம்ம அருணுக்குழு வந்திருக்கின்றோம் நம்மை சிலரடிப்பதற்கு எதிராளி ஆகிய பின் சுவாசம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போய் விட்டு பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வந்தது போல இன்று சபை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு சாத்தான் உள்ளங்களை ஏவுகின்றான் பவனராக இருந்து வெற்றிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவனை பரிபூர்வமான சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கவனமாக இருங்கள் தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பதிலே கொண்டி போகாது சில மனிதர்களுடைய உதவிகளிடையே வரும்பொழுது பற்றி வறுக்க மனநிலை ஆண்களுடைய மனிதர்களை அற்பமாக திருச்சி மென்பிள்ளைகளை அற்பமாக நிலைமை என்ன இருந்தாலும் சொந்தக்காரங்க தான் எனக்கு உதவி என்ன இருந்தாலும் ஊர் மக்கள் தான் என்ன உதவி செய்தார்கள் இந்த ஆண்டவுடைய பெற்றுக் கொண்ட நன்மைகள் எல்லாம் மறந்து ஜீப்பதற்கான மனதில கொடுத்துடைய கருத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நம்மளை கொண்டு போகாது தேவச்சான சாத்தாளுடைய தந்த தெரியாதைகள் எழுதியிருக்கின்றது போல சாத்தான் தந்திரமாக வெற்றிக்கப்பட்ட மக்களை எடர வைப்பதற்கு போராடுகிற காலமாக இருக்கின்றபடிதால் ஹோமஜனங்கள் தொழில் உள்ளவராக நம்பியிருக்கிற நம்பிக்கையில கொண்டு போகாத அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எல்லாரும் அறியல் செய்யக்கூடிய அவருக்கு சூழலில் வந்தாலும் ஓவபக்தன் சூழலுக்கு போன்ற நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் வாழ்ச்சியெல்லாம் இறைவனை பார்க்க வேண்டும் யாரையும் பார்க்க போக கூடாது இறைவனை மாத்திர பார்க்க வேண்டும் யார் கடன்பட்டால் சொந்த காரணத்தில் போகலாம் தானே அவங்க போகலாம் இவங்கிட்ட போகலாம் பணம் கிடைக்கும் சொல்லுவார்க்கே நம்முடைய கடவுள் ஒண்ணு தரித்த கிடையாது எல்லாருக்கும் உண்டு போன வல்லமுள்ளவராக இருக்கிறார் வெள்ளி மெயின் உடையது போந்து மெயினுடையது என்ற சொல்லி இருக்கிற அப்படின்னா வெட்டிப்பான நன்மைகளை தருவதற்காக நம்மை அழைத்து இருக்கிறார் புரியுமான தேவ ஜனபி தேவன்மை ஆசீர்விப்பதற்காகவே அழைத்திருக்கின்றபடி நான் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குண்டி போகாதிருக்க வேண்டும் என்று இறை வாக்குகள் நமக்கு நேராக போதிக்கின்றது அவிசுவாசங்கள் அலசிப்பட்ட எண்ணங்கள் சந்தேகங்கள் எல்லாம் ஆற்றி மாற்றிவிட்டு கர்த்தர்மையில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் எழுதியிருக்கின்றது போல நமக்கு முன்னால் கடந்து போன ஒரு சுத்தவாங்களை போல நம்முடைய இருக்கட்டும் இறைவனை பார்க்க முடியும் இறைவனை பார்த்து விட்டால் என்னுடைய வேதனைகள் மாறிவிட முடியும் என்பது நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல பெருகட்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் காட்சியடிக்க கருத்திற்காக ஆவலாக இருக்கின்றார் கண்டடைமு ாக்கு பிறந்தார் என்பதை இருக்காக இருந்த வாக்குத்திறபு ஆடைய ஆண்டவர் கடந்து சென்று ஆமோடு புசித்து குடித்தாரோ அதற்கு அடுத்த வருஷத்திலேயே மூதமாக கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால் என்று பரிசுத்த வேதாகவும் தேடி இருக்கிறது ஆகினால் நம்முடைய நம்முடைய இல்லாமல் நம்முடைய இயலாமைகள் நமக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்கள் துன்பங்கள் வியாதிகள் வரமைகள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு நம்முடைய வாஞ்சியெல்லாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கட்டும் இந்த நம்பிக்கையில் நாம் பெருகும்போது நிச்சயமாக நம்மை கடவுளை ஆசீர்வித்து பெருகை செய்வார் என்று பரிசுத்த வேதுன்னு சொல்லுகிறது இங்கே சங்கீதம் முப்பத்தொண்டு மற்ற வாசிக்கின்ற பொழுது உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரியது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் முன்பாக உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுப்புத்திற்கு முன்பாக இருக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உண்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அலேயோ நமக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிகிற இந்த உலகம் தான் தெரியும் கோப்புகள் காடுகள் ஆடுகள் மாடுகள் வீடுகள் நமக்கு தெரியவில்லை அழிந்து போகக்கூடியவை உனக்கு பயந்தவர்களுக்கு மனுப்பு நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி நன்மைகள் எவ்வளவு பெரியது அது யாருமே கண்டுகொள்ள முடியாது அதை குறித்து அப்போ சுத்த பவுல் குருந்து பொழுது பொண்ணு குருந்தி இரண்டாம் ஆறு ஒன்பது பத்து வருஷங்களில் எப்படி சொல்லுவதை வாசிக்கலாம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்பில் அன்பு ஊர்களுக்கு ஆயத்த மண்ணினவை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய தோன்றவும் நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியினால வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை மாறாய்ந்திருக்கிறார் என்று சிறுவர் சுத்த பவுன் விதமாக எழுதி வந்தார் ஹலோ தேவன் தம்பில் அன்பு ஊர்களுக்கு ஆயத்து மண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவும் காதுகள் கேட்கவும் அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தல் பெற்ற மக்கள் தான் அதிகமாக நம்புவார்கள் வெளிப்படுத்த வசனத்தை சுவாசித்திருந்தாலும் சில சில வேலைகளிலே அசதிகளும் அவிசுவாசங்களும் உண்டாகிவிடுகின்றது பிரியமான தேவஜானமே வைத்திருக்கின்றவர்களை பார்க்க வேண்டும் என்ற திறக்கப்படுமானால் ஒரு நாள் எலிசா தீர்க்கத்தரிசை பிடித்துக் கொண்டு போவதற்காக சீரியா தேசத்து ராஜா படைகளை அனுப்பி ராணுவ வீரர்களை அனுப்பி இருந்தார் பட்டணத்துக்குள்ளே கடைக்கு ஜாமான் வாங்க போகும் பொழுது அங்கு யுத்த காலம் என்று சொல்லி ஒரு காலம் இப்படி சம்மர் காலத்துல தான் யுத்தங்கள் எல்லாம் செய்வார்கள் போல தெரிகிறது பின்னா வரும் அப்பதான் ராஜா களத்துக்கு முன்னேர் பண்ணிடுவாங்க போர் தொடுக்க போற அவன் ஆயுதம் சண்டை எல்லாம் போடுகிறது இப்ப ராக்கெட்ல போய் ஆள் உறங்கினாத்த வேலைக்காரங்க எல்லா இடத்துல கேட்கிறாங்க என்னப்பா சமாதான காலத்திலே ராணுவங்கள் எல்லாம் நடமாடுது என்னன்னு சொல்லி இங்க ஒரு பேருடைய மனுஷன் இருக்கிறாரா ஒளிசாத மறுபடியும் பெயரு அவரை பிடிச்சிட்டு போறதுக்காக சீரியா தேசத்து ராஜா படைகளை அடிப்படையா அவள்தான் எனக்கு மயத்த கலைக்கு எலிசா பிடிச்சு இவனி பிடிச்சிட்டு போயிருவாங்க உண்மையை தான் சொல்ற கண்ணால கண்டாத்தான் சொல்ற சொல்லிட்டே இருக்கிறான் அப்ப இவர் ஜெவமணுகிறார் ஆண்டரே இவர் எனக்கு வச்சிருக்கிற பாதுகாவலியின் காணும்படிக்களுடைய கண்களை திறந்து கொடும சொல்லி ஜெவமணினார் எலிசா இருந்த மலேசி சில அக்கிரிமயமான குதிரிகளும் நாதங்களும் நின்று கொண்டே இருந்தன தேவந்தம் வைத்திருக்கிறத கண்கள் காணவும் கேட்கவும் மனுஷனுடைய இதயத்திலே அது தோன்றவும் இல்லை நமக்கு தேவந்தம் ஆவியின் ஆலங்களை வெளிப்படுத்தினார் புரியமான தேவச்சானமே நம்மை பாதுகாப்பதற்கு எத்தனை வீரர்கள் பரலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போதுதான் அதை அதை காணுவமானால் எந்த கொம்பன்பட எடுத்து வந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பயப்படவே மாட்டோம் அவனோடு இருக்கிறது நம்ம நம்முடைய நடத்துவது யாரு நடத்துவா நம்முடைய தேவனாகி கருத்துருதே புரியுமா தேவச்சானமே வேலைக்காரன் கதறுகிற ஐயாருமை சுற்றி அக்கிரிமே மாதங்களுக்கு முதலில் நிக்கிறதே கண்ணு திறக்கப்பட்ட தெரிஞ்சு மகிழ நம்பூர்களுக்கும் ஆவிக்குறி கண்கள் திறக்கப்பட வேண்டும் பெருக்கண்ணை மாத்திர மூடிவிட்டு போகாதபடிக்கு ஆவிக்குறி கண்கள் திறந்து நமக்காக ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் இனிமேல் என்ன செய்ய போறார் என்பதை உணர்கின்ற உணர்வு நமக்கு வந்தால் மாத்திரம்தான் இந்த விசுவாசம் இன்னும் பலப்பட முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறார் நாங்கள் இறைவனோடு கூட அப்படிப்பட்ட தொடர்புகளையும் அந்த பற்ற அத்தியாசத்தை பெற்றிருக்கின்றோம் எ மீட்டிங் போட்டு திட்டுகிறார்கள் காவல்துறையினர்லாம் நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வந்து ரிசர்வ் போலீஸ் ஒரு லாரி வந்து நம்மை ஆலயத்தை சுற்றிலும் திப்பாக்கி விடுவிட காவல் காக்கிறார்கள் உங்களுக்கு பயமா இல்லையே அவர் ஏன்னா அவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்களா நடந்து அவ்வளவு ஆகிவிட்டது பொதுமக்கள் எல்லாம் கொந்தளித்து இந்த ஊரையே இப்பொழுது கோயில் அடிச்சு உடைச்சி எல்லாம் போறாங்க வேற யாரு கட்ட போகலை யாருடைய எல்லையிலுமே தகராறு பண்ண போகலை எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு ஏன் சார் பயம் வருகின்றது கடவுடைய ஆணைத்தைட்டி இருக்கிறோம் ஆகினால் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் தைரியம் இருக்கின்றது நீங்கள் ஒரு நாடி நிறைய காவல் நடை கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நன்றி பெரிய பாதுகாப்புக்கு இவ்வளவு போதும் பயப்பட வேண்டாம் சொல்லுங்கள் அவர் ரொம்ப சாந்தமா போட்டார் நம்முடைய நம்பிக்கை யாருமே இருக்கிறோம் தெரியுமா இந்த வாதத்தீமை உண்டாக்கிற மீது நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இருக்கின்றது ஆகினால் பிரியமான தேவன் நம்மை நம்புகின்றவர்களுக்கு அழிந்து போன பிறகு விஞ்ஞானிகள் எல்லாரும் இப்பொழுது சொல்லுகிறார்கள் இந்த உலகம் அழிந்து போகும்போது ஏனென்றால் வானிலை ஆராய்ச்சிக்கு சென்ற பிறகு பூமி ஆராய்ச்சி பொழுது அதை கண்டம் இதைக் கொண்டோ இருந்தார்கள் வானிலை ஆராய்ச்சிக்கு போன பிறகு இப்பொழுது கண்டுபிடித்து இல்லாமல் எரிந்து சாம்பலாகப் போகிறது கோளங்களெல்லாம் உடைந்து எரிந்து எல்லாம் அறிந்து ஆராய்ச்சி பணி தூக்கித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து எப்படி நடக்கும் என்பது தெரியாது நமக்கு தெரியும் தெரியுமா இன்னொரு உலகம் உண்டாக போகிறது இன்னொரு புதிய வாரத்தில் புதிய பூமி ஆண்டோர் உண்டு பண்ண போறார் என்பதை அறிந்திருக்கிறபடியால் நம்முடைய மகிழ்ச்சி அதிகமாக பெருக வேண்டும் என்று ஆவியான நான் புத்தான் புதிய நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றதும் இல்லை ான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் எந்தென்றைக்கு மகிழ்ந்து கழிகூர்ந்துடுங்கள் இதோ எரிசலமை கழிகூறுதலாகவும் அதை நான் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நான் எரிசலை மேல் கழிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக அனுப்பினேன் மாளிகையின் சத்தமும் கூகுறும் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை பாடுமே தூரகத்தில் ஐசிவான்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் எல்லாருமே எரிந்து அழிந்து சாம்பலாய் போன பிறகு ஒன்று உண்டாக புதிய வானம் புதிய பொய் உண்டாக போவது யாருக்காக தெரியுமா புதிய எரிசலேமுக்காக எரிசலமை சிருஷ்டிக்கிறது கடிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள் இதோ எரிசலமை கழிவுறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்று வேத வாக்கில் அது கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் என்னையா இவங்க அஞ்சாறு பேர் உட்கார்ந்துட்டு சொன்னாங்க இவங்களுக்கு தான் அந்த கழிவுறுதலோ மற்றவங்களுக்கு வேதனையா என்னமோ தெரியல சொல்லிட்டு போகலாம் நாம் அதை நம்புகின்றோம் நாம் அதை விசுவாசிக்கின்றோம் ஆவிக்குரிய கண்களால் நம்ம இதை காடுகின்றோம் ஏதன் மனுஷனுக்காக தன்னை நம்புகிறவங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை உலகத்தாருடைய கண்களதை காணவும் இல்லை காதுகள் அதை கேட்கவும் இல்லை அறிந்திருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேடிவர்கள் வந்திருக்க முடியும் அருமையான தேவஜானமே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை அடைந்து கொள்வதற்கு நம்முடைய நம்பிக்கை அதிகமாக பெருகட்டும் உலகத்தில் எல்லாமே போய்விட போகிறது ஆகையினால உலகத்தில் உள்ள வேலை குறித்து அதிகமாக கவலைப்படாதுங்க எத்தனை கோடி செல்வ வங்கியில் கடந்தாலும் சொத்தில் கிடந்தாலும் எல்லாம் சுட்டரித்து சாம்பலாக போகப் போகின்றது இந்த பூமி வெந்தூரிகி சாம்பலாகி போகும் என்று பக்தர்கள் ஆர்ப்பாடி இருக்கிறார்கள் புனையா பணத்தை சேர்த்து வைக்கணும் தங்க கட்டியும் வாங்கி வைக்கணும் வீட்டு நிறைய செலவத்தை வைக்கணும் சொத்தை வாங்கி போடும் எல்லா ஏரியா தான் போகுது எழுதியுது தெரியுமா நம்ம உண்டாக்கிற கருத்திருந்து இருக்கட்டும் நம்பினவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்கள் காணவும் காதுகள் கேட்கவும் உலகம் அழியும் என்று அப்பவியான்றது தெரியும் அப்படியே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து ஒரு புதிய வானத்தையும் அண்மையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததாக பத்திரிகைகளை செய்திருந்திருக்கின்றது எதற்காக அந்த பூமி உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் அருமையான தேவ ஜனமே இதெல்லாம் நாம் தேவன் நம்முடைய ஆவியின் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடிதான் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக அதிகாரம் நம்பிக்கை உண்டாகும்படி அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் தெரியுமா மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கின்றோம் ஒயசுநாதனை கடவுள் என்று அறிந்திருக்கிற அறிவோடு கூட மாத்திரம் நாம் இருக்கவில்லை சடங்காச்சாரத்துக்காக ஞானசோதனை பெற்று படப்படுத்தல் பெற்று மறுசுத்தாவை பெற்றாய்விட்டது என்று ஏமாற்றமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் இருக்கவில்லை அது உறுதிப்பூசல் உள்ள சடங்குக்குள்ளே நாம் கடந்து செல்லவில்லை மறுபடியும் பறந்திருக்கின்றோம் உலகத்தில் எந்த மதத்திற்கு கிடைக்கக்கூடாத மகா ஒரு புனித வாழ்வை இறங்க நமக்கு தந்திருக்கிறபடியால் ஆண்டவரி அதிகமாக சோத்தரிக்க வேண்டும் அவர் ஏசு கிறிசு மருத்துவர்கள் என்று எழுதினாலே கழியாததும் மாசத்ததும் வாடாததுமாகி சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இறக்கத்தின்படி மறுபடியும் ஜெனிப்பித்தார் அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தான் அந்த நம்பிக்கை உண்டாகின்றது மேலே அவ்வளவு நம்பிக்கை யார் ஒரு பெரிய பழக்காரருக்கு பிறந்த பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டு இங்க அப்பாவுக்குள்ள சொத்துலாம் எனக்கு தான் என்று சொல்லி பிறக்காத பிள்ளைக்கு அந்த நம்பிக்கை வராது கடவுடைய இந்த பூமியெல்லாம் நாம் எரிந்து சம்பளமாக போன பிறகு தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தில் நாம் பங்கு பெற போகிறோம் என்கிற உணர்வு நமக்கு வரும்படியாக நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்திருக்காரு எப்படி ஜெனிப்பித்தார்கள் தெரியுமா ஜலத்தினாலும் பரப்படம் என்பதை மறு ஜென்மம் மறுபடியும் பிறப்பிக்கப்படுறதற்காக பழைய ஜென்மத்திற்கு மனுஷனை மறித்து அடக்க பண்ண வைத்து புதிய ஜென்மமாக மாற்றி விடுவதற்காக ஞானசானம் கொடுக்கிறோம் அந்த ஞானசானத்தின் மூலமாக மறு ஜென்மம் அடைந்திருக்கிற நாம் எல்லாரும் அந்த சுதந்திரத்தில் பங்கடையப் போகிறோம் என்று சிறு வேத வாக்கியம் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் பெருகிக் கொண்டிருக்கின்றது பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் என்கிற உணர்வுகள் உள்ளங்களை அதிகமாக நிரப்ப வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவித்து வளர்ப்பு பிள்ளைகள் இருக்கலாம் தத்தெடுத்த பிள்ளைகள் இருக்கலாம் அது வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறது சொத்துல சுதந்திரம் கிடையாது சாப்பாடு கிடைக்கும் எல்லாம் அந்த எஜமானுடைய செல்வத்துக்கு சொத்துக்கு சுதந்திரவாளிகள் ஆகியிருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது போல நாம் எல்லாரும் மறுபடியும் பறந்து ஆண்டனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கின்ற அதை குறித்த விதமாக யாக்கோ ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் சிலத்திலே யாக்கூ செல்லும் போது அவரும் அதை தெளிவாக சொல்லுகின்றார் அவர் அவருடைய சிறுச்சைகளிலும் முதற் பலனாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய நம்மை சத்தியவசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தார் முதற் பலன்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதெல்லாம் முந்தி பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறபடியால் நம்ம நம்பிக்கை அதிகமாக பெறுகின்ற பெரிய நாம் பேசுகிற வார்த்தைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் யோசிக்கிற யோசனை நாம் இரவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையாகவே இருக்கின்றன மாறாந்த பேசாதபடி மாறாண்டுகளை சிந்திக்காதபடிக்கு அவருடைய பிள்ளையாக நான் மாறியிருக்கிறபடி நான் அவருடைய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறபடி நான் எல்லா சுதந்திரத்துக்கும் நான் பங்காளியாக இருக்க போகிறேன் ஆகையினால் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை பெறுகின்ற உலகத்தில் கொஞ்ச நாட்கள் வறுமையிலே வியாதியிலே துன்பத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கலாம் அதை குறித்து கலங்காதபடிக்கு நாம் அடைய போகிற நினைத்து நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று பேரறி விதமாக சொல்லுகின்றார் ஒன்று பேரில் ஒண்ணாம் அதிகாரம் ஐந்து மாறுவசன்களை வாசிக்கலாம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு நியமனடி பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்திலே எனது அழிஞ்சு போகும் ஆனால் நம்ம போட்டாங்க நம்முடைய சுதந்திரம் எங்க இருக்கிறதா பரலோகத்தில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை கொண்டு எண்ணம் இந்த ஊர்ல வீடு இல்லையே வாசல் இல்லையே சொத்து இல்லையே சுகம் இல்லையே மற்றவர்களை போல உயர்ந்த படிப்பு இல்லையே உத்தியோகம் இல்லை இப்படிப்பட்ட கவலைதான் நறுக்கி கொண்டிருக்கிறது நாம் விட்டு விடுங்கள் நம்முடைய சுதந்திரம் பரலகத்தில் இருக்கிறது அந்த இருந்தை அழைத்துக் கொண்டு போவதற்கு ஆண்டுவர் எப்பொழுது வரப்போகிறார் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷப்படுகிறீர்கள் அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலும் துக்கப்படுகிறீர்கள் என்று எழுதியிருக்கின்றபடி நான் இந்த சோதனைகள் துக்கத்திலே சோர்ந்து புகாதபடி நம்பிக்கை இழந்து புகாதபடி வாழ்க்கையில் சோதனை தானோ மருத்தந்தானோ முழுவதும் சொல்கிறார் புரியமான தேவச்சாலும் அவர் எந்த பாவமும் செய்யாத அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்க முடியுமானா நமக்கு வந்து சோதனை கொஞ்ச காலம் பாடல் வைக்கிறது உங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தங்கள் ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார் நான் சொந்தக்காரனாக மாறி இருக்கிறேன் அதை அடைந்து கொள்ளும் என்கிற நம்பிக்கையில் யார் கேட்டாலும் சரி தரித்திருத்த கண்டு பரியாசம்படினாலும் சரி பகடி பண்ணினாலும் சரி ஏளனமாக நம்மை மோசமாக தூசித்தாலும் சரி நம்முடைய ஊர்ஜனங்கள் அறிமுகமான விட்டுட்டு ஜாப்பல் இருந்து கொண்டே கடவுளுக்கு மேலே செய்வதா தானே இப்படியே இருந்து எளிய வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இது நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி கூட பலர் எழுதப்படினார்கள் எங்களுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் ஐக்கிய தெரியுமாதோடு உரவாடி அப்பொழுது கால்நடையாக பழமை நாகர் வள்ளியூர் இருந்து நாகர் கால்நடையாக வந்திருக்கிறோம் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம் அங்கிருந்து பல இடங்களில் போய் ஊழிகளை ஆட்சி இருக்கிறோம் அப்பொழுது நாம் ஆண்டு போகும் போதும் பேசிக்கொண்டே இருப்பார் கொஞ்ச காலம் கால்நடையாக போங்கள் பின்னர் வாகனங்களை தருவீன் கப்பலில் செல்வீர்கள் விமானத்திலே செல்வீர்கள் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருந்தேன் கொஞ்ச காலம் பாடலிப்பீர்கள் பெரிய சுதந்திரங்கள் வைத்திருக்கிறது அதனால சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனால் துக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறபடினால் கொஞ்ச காலம் சுத்துக்கப்படுவீர்கள் என்று பரிசுத்தாதி என்று நமக்கு எழுதி வைத்தீர்கள் திட்டேம ஜனங்கள் வியாதிகள் கடந்த குறித்து கதலைப்படாதபடி மறுபடியும் இயேசுநாதர் கொடுக்கிற இல்லாத பங்கு கிடைக்க போகிறது பிள்ளைகளான சுதந்திரவாளிகளும் உடனும் சுதந்திரமா என்று பகலை போசியிருக்கிறது போல இயேசு எவ்வளவு அதிகாரங்கள் சுதந்திரங்கள் மதிப்பீடு இருக்கின்றதோ நமக்கும் சார் ஒன்றுமே இருக்காது இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கொடுத்து அநேக பிள்ளைகளை கண்ணீர் வெடிக்க வைத்து இப்படித்தான் நம்மவர்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்யவில்லை போலேலிய எல்லா உரிமைகளும் வாசிக்கின்ற பொழுது பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள விட்டு பரலகத்துக்கு போகும் பொழுது அன்ப ஆகளை சொன்னால் உங்களுக்கு சொல்லாதிப்பேன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் போய் உங்களுக்காக நான் சாய்த்த பண்ணிண பின்புற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி சேர்த்துக் கொள்வேன் சேர்த்துக் கொள்வேன் எங்க சேர்த்துட்டு போறாரு தெரியுமா அங்க ஒரு குடவுள் கொண்டு அடைச்சு போடுறதுக்காக இல்ல வெளிநாட்டு வேலை வேணும்னு நிறைய பேர் ஆசிர்வாட போவாங்க அங்க பேக்ட ஒரு குடவுல அடைச்சு போடுற இருக்காது உண்மை இருக்காது சுடுகாட்டில் நடந்த மாதிரி அவர் மனது பாசத்து உட்கார்ந்திருக்கிறார் அங்கே அந்த இடத்துல நம்ம உட்கார் வைப்பதற்காக எவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை தெரியுமா கொரோசியர் மூட அதிகாரம் ஒன்னெண்டு பகுதிகளில் செல்லக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அதுவாக இருக்கட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை நிச்சயம் என்ன தெரியுமா எந்த சடங்குக்காகவே முங்கிட்டு வர்றதில்லை பாவத்துக்கு மறித்து அடக்கம் எனப்பட்டு கிறிஸ்துவ உயிர் தெழுகின்ற ஒரு அனுபவம் ஞானசாலத்தில் கிடைக்கின்றனர் நாம் திருச்சவின் பிள்ளையில கொடுக்கிற ஞானசானம் என்ன ஞானசாணம் தெரியுமா கிறிஸ்துவோடு கூட அவர்களை எழுந்திருக்க செய்கின்ற ஒரு ஞானசானம் அப்படி நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறது உண்மையாக இருக்குமானால் கிறிஸ்து தேவருடைய மீனவர்களை தேடுங்கள் பூமியில் உள்ளவை அல்லாண் நாடுங்கள் சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிற சில காலம் துக்கப்படுங்கள் ஏனென்று துக்கம் தெரியுமா அனுபவிக்கிற மக்களுக்கு தான் இறைவனை ஆண்டு விட்டன விலகி போகாது இணைந்து வாழ்வதற்காக அந்த பாலோலி கற்று நடத்தி கொண்டிருக்கிறபடினால் கவலைப்படாதீர்கள் அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவும் அதிகே நித்திய கனமகிமை கொடுக்கும் ஹாலோலியோ ஆகினால் பிரியமானவர்களே அமிதமான பரலோகத்திலே உங்கள் இறுதியும் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக இந்திராவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு உங்களுக்கு ஆகொரு சகத்தை ஆயத்தம் போகிறேன் ஆயத்த மண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்துக் கொண்டு போவேன் இன்றைக்கோ நாளைக்கோ இந்த நாள் நடக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அவிதமாக எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறேன் எல்லாருக்கும் தைரியமா பந்திருச்சு என்னம்மா சொக்கேடு மாறல வாழ்க்கையில கஷ்டம் தேரல என்ன கோயிலுக்கு போய் என்ன கிடைச்சுன்னு கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா தம்பி இங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்காக போகலப்பா பரலோகத்தில் எனக்கு ஆசிர்வாதம் இருக்கிறது நாங்கள் ஆயுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் என்பதை அறிவித்துக் கொண்டே ஒரு புற ஜாதியில் உள்ள ஒருவர் ஒரு பணக்காரர் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து என்ன கொடுத்தார் பலவே சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் நம்மளோட பணக்காரா இருக்கிறப்பா பெரிய அந்த உயர்ந்திருக காடல வந்து இருக்கிறான் பெரிய எல்லாமே இருக்கிறது நாம் இயேசுநாதன் எனக்கு என்ன தந்தார்கள் சொல்ல முடியும் என்றுதான் ஏளனமாக செல்வாரே தவிர நாம் அப்படி சொல்லக்கூடாது மறுபடியும் படம் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் எதற்கு தெரியுமா அந்த சுதந்திரத்திலமை பங்கடை செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி யாரும் பதினெட்டு முதலாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த நகரம் இயேசுநாதர் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிற நகரம் ால் பல்கைக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது நகரத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் அஸ்துபாரம் வச்சலக்கல் இரண்டாவது இந்திரநீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேலகம் கண்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பழங்குப்பான சுத்த பொண்ணாயிருந்தது நகரத்து மகளின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன முதலாம் மசிபார் வச்சிரக்கல் இரண்டாவது இந்த ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது மரத்தின் மீது தெரியுள்ள பணிக்கு போல சுத்த பொண்ணா இருந்தது தங்கத்தினால் மாளிகை கொஞ்சம் விடமாட்டேங்க முத்துகள் விலைக்குன்னு முத்து அளவுக்கு ஒரே முத்தாக இருக்க எத்தனை அடி உயர் எவ்வளவு பாருங்க முத்து கொடுத்தாலும் முத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட பனிரெண்டு வாசல்கள் உள்ள ஒரு பழிமையான நகரம் மீதி எல்லாம் சுத்த பொண்ணாக வைரங்களும் வைடீரியங்களும் இந்த சுதந்திரங்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுகிறீர்கள் அநேக தேவப்படிகள் தரிசனத்தில் களிபுரிந்து கொண்டே இருக்கிறார்கள் பொருளன் தேவன்பால் பொங்கி வழிகிறதே என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்கள் தான் பாடி பரவசம் அடைகிறார்கள் வீட்டில் தடுத்து கஞ்சி கொண்டு இல்ல வேலை இல்லை சாப்பாடு இல்ல நோய் இல்லை தெரியுமா எனக்காக பல்லவத்தில் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரே அருமையாத தேவ ஜனமே நம்முடைய நம்பிக்கை இருக்கட்டும் நமக்காக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறபடியால் குராய்ந்து என்னை அழைத்துக் கொண்டு போக இயேசுநாதன் வரப்போகின்றார் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எங்களை நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் அங்கே அவர்களோடு கூட என்னைக்கு வாழப் போகிறோம் அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தை பெருக்க வேண்டும் என்று ஆவியா நபர் சொல்லுகின்றார் அப்போ சராகி வருசன் பெரிய கப்பல் வியாபாரியினுடைய மகன் கமாலியனுடைய பாதத்தில் வேத பிரமாணத்தை படித்த ஒரு வேத பண்டிதன் கோர்ட்டில் இருந்ததால் அதிகாரியாக மேல பார்த்துக் கொண்டிருந்தவர் அவ்வளவு பெரிய மனவாதியாக இருந்து மாத்துபூர்வமாக அழித்து போனதற்கான அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அறிந்து கொண்ட பிறகு முகமுகமாக தரிசித்த பிறகு அவரை மூண்டாவான அவர் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் கற்றுக்கொண்ட அவருக்காக வாழ்க்கை அப்படியே அர்ப்பணம் செய்துவிட்டார் எந்த மதத்திற்காக தீவிரம் காட்டினாரோ அந்த மதவாதிகளை பிடித்து அடித்து மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்பினர் இப்போது பிரச்சாரப்படுத்துகிறான் நம்முடைய மதத்துக்கு உரமாக பேசுகிறான் என்று சொல்லி எண்ணி பொய்க்குற்றம் சாட்டி ரோமாபுரியிலேயே காவலில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார் புறச்சாலைக்குள் இருந்த போதிலும் நிருபங்களை எழுதி தேவஜனங்களை தட்டியளிப்பிக்கொண்டே இருந்தார் அவருக்கு அப்பவே தெரியும் இந்த நிறுவனம் எழுதுகின்ற நிறுவம் உலக நாடுகளுக்கு அடிக்கடி ஆராய்ச்சிக்கு மறுபடியும் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டனர் அப்படி அவரை விடுதலையாக்கி இருந்தால் இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் அவர் பிரசகம் நமக்கு தெரியாது அவர் எழுதின நிறுவங்கள் தான் இருக்கின்றது அதிலே துரிச்சலை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது கிபி ஆயிரத்தி முன்னூறுக்கு பிறகுதான் அவைகள் வெளியே வந்தது புத்தகமானது இன்னைக்கு உலக நாடுகளுக்கு அந்த வார்த்தைகள் சென்று கொண்ட அதை தடை செய்ய முடியாது அரபு நாடுகளுக்குள்ள வேத புத்தகம் செல்லக்கூட தடை சட்டம் இருக்கின்றது அங்குள்ள பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பெரிய பால் என்பட்டி கடலில் போட்டு விடுகிறார்கள் நாட்டு கொண்டு போய் மக்கள் எடுத்து விநியோகம் சகல பாகத்தில் சென்று கொண்டே அப்படிப்பட்ட நடுக்கத்திலே விலங்கிருந்து விடுதலை பெற தவித்துக் கொண்டிருந்த மனுஷன் உன்னை சரியான உணவின்றி உனக்க சரியான உடையின்றி உறங்குவதற்கு சரியான சலமின்றி இத கொண்டுக்குள்ளே தங்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொல்லுகின்றார் கிறிஸ்து அன்பரின் நெருக்கிய ஒருலவத்தில் அவருக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து உணர்வு உண்டாயிக் கொண்டே இருக்கு எனக்கா இந்த ஆசீர்வாதம் எனக்குரிய வாழ்க்கையா என்று சொல்லி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவர் முறையிடுகின்றார் வாசிக்கலாம் திமுக இரண்டாவது நிருபம் நான்காவது நிகாரம் ஏழை அட்டை வசனங்களை மாத்திர வாசிக்கலாம் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஒட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதியாகிய நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தன் நாளையனுக்கு தந்திருவார் எனக்கு மாத்திரமல்ல விரும்பும்டையவில்லை ரோம ராயத்தரு கடிதம் வந்துவிட்டது நாளைக்கு இத்தனை மணிக்கு பவுனுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று கடிதம் வந்துவிட்டது அந்த கடிதத்தை வாங்கி வைத்துவிட்டு இந்த நிருபத்தை எழுதுகின்றார் இப்போதைய பானபலியாக மார்க்கப்பட்டு போகிறேன் மறிக்க போகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ நந்தைகள் அடிகள் உதைகள் சித்திரமலைகளாக வந்த போதிலும் அன்று விட்டவையில் என்னை பிரிக்கவில்லை அதனால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இதுமாதிரி எனக்காக நீதியின் வைக்கப்பட்டிருக்கிறது நீதிய நியாயாதிபதி ஆகிய கருத்தரவை எனக்கு தந்திருவார்க்கும் ஆளுமை செய்வதற்கான ஆளுநர்களாக ராஜாக்களாக மாறுவதற்கு அந்த கிரீடம் வங்கி ஆயுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகினால் பிரியமான தேவஜனமே இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் தீவதற்காக துன்பங்களையும் துயரங்களையும் வறுமைகளையும் பசிகளையும் பட்டினிகளை எல்லாம் கொண்டு வாழ்ந்து கடந்து செல்வதற்கு இரவின் மீது உள்ள நம்பிக்கை அதிகாரம் ஏழாவது மறுபடியும் வாசிக்கும் நம்பிக்கை வைத்து கர்த்தரிமையால் நம்பிக்கை வைத்து கர்த்தரே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரிமையால் நம்பிக்கை வைத்து கர்த்தரியே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டில் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது வருத்தம் தப்பாமல் மரத்தை போலிருந்த மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தம் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காசிப்படும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கருத்தரிமையின் நம்பிக்கை வைத்து அவரையாக கொண்டிருக்கிற போல எந்த சூழல் நம்பிக்கையில் கொண்டு போகாதோ எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு பகைமைகளும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் வல்லவராயிருக்கிறார் நிச்சயத்திருக்கிறேன் என்று மக்கள் சொன்னது போல நிச்சயம் நம்பிக்கையினுடைய உள்ளத்தில் எறப்பட்டு கருத்து வரப்போறார்கள் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பவராக